ால் இழப்பு நினைவு கூறாமல் ஒருவர் படுத்தால் அவருக்கும் அல்லாஹுவிடமிருந்து இழப்பு ஏற்படும் என்று நபிசல்லும் அலேஹில் அவர்கள் கூறினார்கள் அபு தாவோத் நான்கு எட்டு ஐந்து